ஸ்ரீ குருக்கியோ நமக அறிவோம் பிரணவ மந்திரத்தை ஓம்காரத்தை இடைவிடாமல் ஓதுவதன் மூலம் நம்மை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று சாஸ்திரம் எடுத்துரைக்கின்றது அவ்வாறு நாம் பல்வேறு நல்ல விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நம்மிடையே பல்வேறு தடைகள் காணப்படுகின்றன அந்த தடைகளுக்கு எது காரணமாக இருக்கின்றது என்று பார்த்தோமேயானால் நம்முடைய பாவ கர்மங்களே பெரும்பாலும் நம்மை நல்ல விஷயங்களை அறிய முடியாதவாறும் அப்படியே அறிந்து கொண்டாலும் அதை நடைமுறைப்படுத்த முடியாதவாறும் தடுக்கின்றது என்று சாஸ்திரம் எடுத்து கூறுகின்றது அந்த தடைகளை நாம் வென்று சரியான பாதைகளை நாம் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாம் மனதை ஒரே சிந்தனையில் நிலைநிறுத்தக்கூடிய இந்த ஓங்கார ஜபம் நமக்கு உதவுகின்றது சரி அந்த தடைகள் என்னவென்று கேட்டீர்களேயானால் நம்முடைய உடலில் உண்டாகின்ற நோய்கள் மனதிலே உண்டாகின்ற மந்த புத்தி மேலும் சந்தேகம் கவனமின்மை சோம்பல் புலனின்பம் அறியாமை மற்றும் மனம் அலைப்பாய்தல் இத்துடன் பேராசை போன்றவைகள் நமக்கு தடைகளாக இருக்கின்றன இந்த தடைகள் இத்துடன் முடிந்தனவா என்று கேட்டீர்களேயானால் இது இன்னும் பல்வேறு வகைகளிலே நீடிக்கத்தான் செய்கின்றன என்ற சாஸ்திரம் எடுத்துக் கூறுகின்றது இத்தகைய தடைகளின் பக்க விளைவுகளாக ஒருவனுக்கு துயரமும் மனச்சோர்வும் உடல் நடுக்கமும் மூச்சு வாங்குதலும் போன்றவைகள் உண்டாகின்றன என்று எடுத்துக் கூறுகின்றனர் இந்த தடைகளையெல்லாம் வென்று நாம் சரியான பாதையிலே பயணத்தை மேற்கொண்டு நம் இறுதி இலக்கான வீடு என்ற பிறவா பெருநிலையை அடைதல் எவ்வாறு என்று நாம் மேலும் சற்று மனதை ஆராய்கின்ற பொழுது சாஸ்திரம் அதற்கும் மிக அருமையான வழிமுறைகளை நமக்கு சுட்டிக்காட்டுகின்ற அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டோமேயானால் நாம் முதலில் கவனிக்க வேண்டியது நம் அழைப்பாகின்ற மனதைத்தான் நாம் நம் மனதை புற்று கவனித்து பார்த்தால் ஒன்று நன்றாக புலப்படுகின்றது அது இந்த மனம் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு எப்பொழுதும் தாவிக்கொண்டே இருக்கின்றது எதிலுமே நிலையாக நிற்பது கிடையாது ஒன்றை சரி என்று தெரிந்தாலும் அதை விட்டுவிட்டு தவறான ஒன்றையே மீண்டும் செய்கின்றது அதை செய்தால்தான் என்ன என்ன ஆகிவிடும் என்றெல்லாம் தூண்டிக்கொண்டே இருக்கின்றது உதாரணமாக ஆரோக்கியம் வேண்டுமென்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் கவனித்தோமேயானால் உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும் அவசியம் என்று மருத்துவம் கூறுகின்றது இது எல்லோருக்கும் தெரிந்தது தானே இதில் என்ன மிகப்பெரிய சிறப்பு இருக்க போகின்றது என்றோமையானால் எல்லோருக்கும் தெரிந்தது உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும் வேண்டும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் இருந்தாலும் ஒரு ஐஸ்கிரீமை கண்டவுடன் மனம் அதை நோக்கி ஓடுகின்றது மேலும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்றால் காலையில் எழுந்திருக்க மனம் வரமாட்டேன் என்கின்றது இத்துடன் பணம் வேண்டும் ஓய்வு வேண்டும் உறவுகள் வேண்டும் தனிமை வேண்டும் என்றெல்லாம் மனம் வேண்டும் வேண்டும் என்று தேடி ஓடிக்கொண்டே இருக்கின்றது அவ்வாறு ஓடுகின்ற பொழுது பாதி வழியிலேயே அதை விட்டுவிட்டு திரும்பி மற்றொன்றை நோக்கி தாவுகின்றது இப்படி முடிவில்லாமல் திக்கு திசை தெரியாமல் மனம் எப்பொழுதும் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கின்றது இதற்கு என்ன செய்யலாம் அதாவது ஏதாவது ஒன்றை நோக்கி மட்டுமே பயணத்தை நாம் மேற்கொண்டாக வேண்டும் அதற்கு மனதை ஏதேனும் ஒன்றின் மீது நிலைநிறுத்தி பழக வேண்டும் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்கின்றது சாஸ்திரம் உதாரணமாக நமக்கு பிடித்தமான ஒரு கடவுளின் படம் அல்லது கடவுளின் நாமஜபம் சமய குறியீடு ஜோதி வழிபாடு இன்று எது வேண்டுமானாலும் இருக்கட்டும் இதில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு அவற்றின் மீது மனதை நிலைநிறுத்தி பழக வேண்டும் என்று சாஸ்திரம் வலியுறுத்துகின்றது இவ்வாறு ஏதேனும் ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து நாம் அதை விசாரம் செய்கின்ற பொழுது மனம் அழைப்பாய்வது குறைந்து இறுதியில் மனதை சுத்தமாக நிறுத்திவிட முடியும் என்றும் எடுத்துக் கூறுகின்றது எவன் ஒருவன் அழைப்பாயும் மனதை தடுத்து நிறுத்தி ஒரே ஒரு தத்துவத்தின் மேல் நிலை அவன் அந்த தடைகளை வென்று அதன் வெளிப்பாடான சிக்கல்களில் இருந்து என்கின்றது சாஸ்திரம் இதனால்தான் நாம் இங்கு ஓம் என்ற ஒரே ஒரு ஓம்கார ஜபத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதனை பொருளுணர்ந்து ஜபிப்பதின் வாயிலாக நம்முடைய மனம் அமைதியை அடையும் என்று ஓம்கார ஜபத்தின் சிறப்பை எடுத்துக்கூறப்பட்டது இவ்வாறு பிரணவத்தை அறிந்து உணர்ந்து ஓதினால் அனைத்து தடைகளையும் நாம் எளிதில் கடக்கலாம் என்பதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் சரி எப்படி இருந்தாலும் மனம் அனைத்து விஷயங்களும் அனுபவங்களும் வெளிப்பட்டவாறு எண்ண அலைகளை தூண்டிக்கொண்டே இருக்கின்றதே சித்தம் கலங்கிக்கொண்டே இருக்கின்றதே கலங்கிய சித்தத்திலே ஒரு தெளிவு உண்டாகாமல் இருக்கின்றதே இதற்கு உலக விஷயங்களையும் அனுபவங்களையும் விட்டுவிட முடியுமா என்றெல்லாம் சந்தேகம் வருகின்றது இதற்கு என்னதான் வழி என்ற கேள்வியும் பிறக்கின்றது நாம் அனைத்தையும் அனுபவிக்கவும் வேண்டும் ஆனால் அதனால் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது இது சாத்தியமா என்று கேட்டோமேயானால் சாஸ்திரம் அது சாத்தியம் என்றே கூறுகின்றது இதுதானே அனைவருக்கும் விருப்பமான விஷயமும் கூட நாம் அனைத்தையும் அனுபவிக்க வேண்டும் அதே சமயம் அதனால் பாதிப்பு இருக்கக்கூடாது எப்படி இது மிகவும் நன்றாக இருக்கின்றதல்லவா இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோமேயானால் அனுபவங்களை நாம் அறிவதின் வாயிலாக அனைத்தையும் அனுபவித்து கொண்டே அதன் பாதிப்பிலிருந்து நாம் தப்பிக்கலாம் என்று சாஸ்திரம் எடுத்துக் கூறுகின்றது அது என்ன அனுபவங்களை அறிவதின் மூலம் எந்த அனுபவங்களை அறிவதின் மூலமாக எனக்கு எந்த பாதிப்பும் உண்டாகாமல் இருக்கும் என்ற சந்தேகம் எளிமையானால் நாம் நம்முடைய சொந்த அனுபவங்களை அறிவதின் மூலமாகத்தான் அது சாத்தியம் என்று சாஸ்திரம் எடுத்துக் கூறுகின்றது அதாவது உங்களுக்கு தலைவலிக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் உடனே நீங்கள் என்ன செய்வீர்கள் தலைவலி தைலம் இருந்தால் எடுத்து போட்டுக் கொள்வீர்கள் சில பேர் எதையாவது மூலிகைகளை அரைத்து பத்து போட்டுக் கொள்வார்கள் சிலர் சூடாக ஒரு கப் காஃபி குடித்தால் சரியாகிவிடும் என்று காஃபி குடிப்பார்கள் இன்னும் சிலரோ தலையை இருக துண்டால் கொள்வார்கள். அதாவது செய்கின்ற வழிமுறை எதுவாக இருந்தாலும் நமக்கு ஏற்பட்டுள்ள நாம் உடனடியாக விடுதலை பெற வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கமும் ஆகும் அதற்காக வழியோடு போராடுவீர்கள் எப்படியாவது அதை விரட்டி விரட்டிவிட வேண்டும் அதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றெல்லாம் யோசிப்பீர்கள் சரிதானே மாறாக இப்படி ஒரு முறை முயற்சித்து பாருங்களே அதாவது வழி எங்கே இருக்கின்றது எந்த இடத்தில் இருக்கின்றது எவ்வளவு ஆழமாகவும் அழுத்தமாகவும் இருக்கின்றது அந்த வழி விட்டு வருகின்றதா அல்லது தொடர்ந்து வருகின்றதா வலிக்கும்போது வேறு என்னவெல்லாம் செய்கின்றது என்று வழியோடு சற்று ஒன்று இருந்து பாருங்களேன் இது என்ன புதுக்கதையாக இருக்கின்றதே என்று கேட்டீர்களேயானால் இந்த அனுபவத்தின் வாயிலாக மட்டும்தான் நாம் நம்முடைய பாதிப்புகளிலிருந்து விடுபட முடியும் என்று சாஸ்திரம் விளக்கமளிக்கின்றது பொதுவாக நமக்கு உண்டாகும் வலியை விட்டு நாம் விலக வேண்டும் அதை விரட்டி அடிக்க வேண்டும் என்று நினைக்காமல் நம்முடைய கவனம் முழுவதையும் அந்த வழியின் மேல் வைத்து கொண்டு நாமே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு வழி சற்று குறைய ஆரம்பித்துவிடும் முழுவதுமாக வழி போகின்றதோ இல்லையோ அது நம்மை சிரமப்படுத்தாமல் இருப்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் அது நம்மை பெரிதாக பாதிக்காமல் இருக்கும் இதை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு வழியோடு ஒன்றி உணர்ந்து அதை கவனிக்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் அந்த வழியிலிருந்து விடுதலையை பெற முடியும் அந்த வழியோடு போராடிக்கொண்டு உற்று கவனித்து கொண்டு இருந்தோமே ஆனால் அந்த வழி முழுவதுமாக நம்மை விட்டு போய்விடுகின்றது என்பதை நாம் அனுபவத்தின் வாயிலாகவே அறிந்து கொள்ள முடியும் வழி மட்டுமல்ல மகிழ்ச்சியாக இருக்கும்போது கூட எது மகிழ்ச்சியை தருகின்றது மகிழும்போது என்ன நிகழ்கின்றது அந்த மகிழ்ச்சிக்கான காரணமாக எது நம்மை தூண்டுகின்றது என்றெல்லாம் மகிழ்ச்சியை மட்டும் நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தோமேயானால் அந்த மகிழ்ச்சிக்கு காரணமான ஆணிவேர் நமக்கு புலப்பட ஆரம்பிக்கும் இவ்வாறு நாம் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணமான ஆணிவேரை அறிந்து கொண்டோமேயானால் அந்த இன்பமும் துன்பமும் நம்மை பாதிக்காமல் சமநிலையில் நாம் இருக்க முடியும் வழி வந்தாலும் இன்பம் வந்தாலும் வருவது வரட்டும் போவது போகட்டும் என்ற ஒரு பக்குவமும் நமக்கு உண்டாகிவிடும் ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்று கவனித்து பார்த்தால் நாம் வேறு நம் அனுபவம் வேறு என்று நாம் நம்மை பிரித்து விடுகின்றோம் அதுவே நாமே அனுபவம் என்று ஆகும்போது அனுபவிப்பவன் என்று யாரும் தனியாக கிடையாது அதனால் அனுபவமும் அங்கு கிடையாது அனுபவம் இல்லாத இடத்திலே மனசஞ்சலங்கள் உண்டாகாது இது அனுபவித்து அறியும் பொழுது மிகவும் ஆச்சரியத்தை அளிக்கின்றது மேலும் ஒரு லட்டை எடுத்து வாயில் போட்டவுடன் அந்த லட்டு கரைகின்றதல்லவா சந்தோஷமாக இருக்கின்றதல்லவா ஒரு நிமிடம் அதை நிறுத்தி நிதானமாக யோசித்து பாருங்கள் எது சந்தோஷம் லட்டாக அல்லது வாயில் உள்ள சுவையாக சுவைத்தான் என்றால் அது எங்கே இருக்கின்றது லட்டிலா நாக்கிலா அல்லது மூளையிலா மனதிலா சிந்தித்து பாருங்களே எங்கிருந்து அந்த சந்தோஷம் உண்டாகின்றது என்பதை சற்று ஆழ்ந்து ஆழமாக சிந்தித்து பாருங்களே அந்த லட்டின் வாயிலாக வெளியிலிருந்து நமக்கு சந்தோஷம் உண்டாகின்றதா அல்லது அதை சுவைக்கின்ற நாக்கின் வாயிலாக உள்ளிருந்து சந்தோஷம் உண்டாகின்றதா அல்லது இந்த இரண்டும் சேருகின்ற ஒரு புள்ளியிலா அது எது அது என்ன யோசியுங்கள் அவ்வாறு நாம் ஆழமாக அதை பற்றி நாம் ஒவ்வொரு முறையும் விசாரம் மேற்கொண்டு யோசித்து பார்த்தோமே ஆனால் அனுபவிக்கப்படும் பொருள் அனுபவிப்பவன் அனுபவம் என்ற இந்த மூன்று திருபுட்டிகளும் ஒன்றாக கலந்து ஒரு புள்ளியில் நிற்பதை நாம் கவனிக்க முடியும் அத்தகைய அரிதான உண்மையை நாம் என்று அறிந்து கொள்கின்றோமோ அன்றே நமக்கு இன்பமும் துன்பமும் இல்லாதானாக மாறிவிடுகின்றோம் அத்தகைய அனுபவங்களோடு ஒன்றுங்கள் ஒன்றி பழகுங்கள் அவ்வாறு அனுபவங்களோடு நீங்கள் ஒன்றி பழகுவதினால் ஓர் ஆயிரம் தடைகளை நீங்கள் வென்றுவிட முடியும் அதுவே சாத்தியம் என்று சாஸ்திரம் நமக்கு எடுத்துக் கூறுகின்றது நாம் அனுபவங்களோடு ஒன்றுவது என்பதே ஒரு அழகான விஷயமாகத்தான் இருக்கின்றது பிடியற்காலையிலே சூரிய உதயத்தை கவனித்தீர்களேயானால் ஆகா என்ன ஒரு அழகு என்று அதை பற்றி வர்ணிக்காதீர்கள் அந்த அழகோடு அப்படியே ஒன்று விடுங்கள் அந்த அழகும் அந்த அழகு தரும் அனுபவமும் உங்களுக்குள் ஒன்றாகிவிடுகின்றது அவ்வாறே ஒருவர் நம்மை திட்டுகின்றார் அல்லது அவமானப்படுத்திவிடுகின்றார் என்று வைத்துக்கொண்டாலும் உடனே அவர் மீது நாம் கோபப்படுகின்றோம் அவருக்கு ஏதாவது தீமை செய்தாக வேண்டும் என்ற எண்ணமும் உண்டாகின்றன பதிலுக்கு நாம் அவரை திட்டி தீர்க்கின்றோம் அல்லது கடுமையான சொற்களை கூறி அவரது மனதை புண்படுத்துகின்றோம் மேலும் அவருக்கு ஏதாவது ஒரு தீமை வர வேண்டும் என்றெல்லாம் விரும்புகின்றோம் இப்படி நம்மை பார்த்து சொல்லிவிட்டானே அவனை எவ்வளவு நல்லவன் என்று நான் நம்பியிருந்தேன் இப்படி செய்துவிட்டானே என்று புலம்பி தள்ளுகின்றோம் இவைதான் மனதின் அலை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு நடந்து முடிந்த சம்பவங்கள் கூட நம்மை அலைக்கழிக்கின்றது மேலும் ஒரு சிலருடைய வீட்டிலே கணவன் மனைவிக்கிடையே ஏற்படுகின்ற சிக்கல்களாகட்டும் மாமியார் மருமகளுக்கிடையே உண்டாகின்ற மனபேதங்களாகட்டும் அலுவலகத்தில் நண்பர்கள் உயர் அதிகாரிகள் என்று நம்மிடையே வேலை செய்பவர்களுடன் ஆயிரம் ஆயிரம் வழிகளில் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் நம்முடைய மனம் அவைகளின் பக்கம் இழுத்து கொண்டு போகின்றது ஒன்று ஓய்ந்தால் இன்னொன்று புறப்பட்டு விடுகின்றது எப்போதும் நம்மை ஒரு மன அழுத்தத்திலேயே இந்த உலகமும் வைத்து கொண்டிருக்கின்றது இத்தகைய உலகத்தாரை நாம் கட்டுப்படுத்த முடியாது அவர்கள் ஏதாவது சொல்லிக்கொண்டே தான் இருப்பார்கள் எதையாவது செய்து கொண்டே தான் இருப்பார்கள் ஆனால் இதிலிருந்து நாம் விடுபட என்ன வழி தான் யோசிக்க வேண்டும் இத்தகைய அவமானங்கள் சிறுமைப்படுத்துதல் போன்றவைகள் ஏன் நம்மை வருத்துகின்றன அதற்கு காரணம் என்ன என்று நாம் ஆராய்ந்தோமையானால் நாம் நம்மை அறிவாளி என்று நினைத்து கொண்டிருப்பதின் காரணமாக ஒருவன் நம்மை முட்டால் என்று திட்டிவிட்டால் நமக்கு கோபம் வந்துவிடுகின்றது நம்முடைய எண்ணங்களுக்கும் மதிப்பீடுகளுக்கும் அவனுடைய எண்ணங்களுக்கும் மதிப்பீடுகளுக்கும் இடையே உள்ள இடைவெளி தான் இந்த கோபம் மற்றும் கவலைகளுக்கு காரணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மதிப்பீடு சரிதானா என்பதையும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒருவேளை அவன் சொல்வது கூட சரியாக இருக்கலாம் அது சரியாக இருந்தால் நான் என்னை மாற்றிக்கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்ற எண்ணமும் நம்மிடையே உண்டாக வேண்டும் அதை விடுத்து ஒருவேளை அவன் சொல்வது தவறாக இருந்தால் நாம் ஏன் அதை பற்றி கவலைப்பட வேண்டும் தவறு செய்தவன் தான் அதை பற்றி கவலைப்பட வேண்டும் அந்த தவறு செய்தவன் அவன்தானே என்று நாம் நம்மை சீர்தூக்கி சரிபார்த்து கொள்ள முடியும் இதில் யார் சரி யார் தவறு என்பது கேள்வி அல்ல நமது கவலைகளுக்கும் துன்பங்களுக்கும் காரணம் நம் எண்ணங்களே என்பதை நாம் என்று எளிதாக அறிந்து கொள்கின்றோமோ அன்றே நாம் இத்தகைய துயரங்களிலிருந்து முழுமையாக விடுபட்டு விடுகின்றோம் எண்ணங்களின் மதிப்பீடே காரணம் என்று அறிந்து கொண்டால் நமக்கு ஒரு எண்ணம் அல்லது மதிப்பீடு இருப்பதைப் போல மற்றவர்களுக்கும் இருக்கும் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள முடியும் இப்படி ஆயிரம் பேர் ஆயிரம் விதமான அபிப்பிராயங்கள் வைத்து கொண்டிருப்பார்கள் அதில் சில நம்மோடு போகும் சில போகாது என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ளவும் முடியும் இவைகளை நாம் அறியும் போது மட்டும்தான் மற்றவர்களின் எண்ணங்கள் நம்மை பாதிக்காமல் நாம் நம்மை தற்காத்து கொள்ளவும் முடியும் அவ்வாறு இல்லாவிட்டால் யார் என்ன சொன்னாலும் உடனே நாம் மேலும் கீழும் குதித்து கொண்டிருப்போம் கோவப்பட்டு கொண்டிருப்போம் தேவையில்லாத பிரச்சனைகளை நாம் விலை கொடுத்து வாங்கி கொண்டிருப்போம் ஆகவே சொல்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் நம்மை நாமே சுய பரிசோதனை மேற்கொண்டு நாம் மன அமைதியை இழக்காமல் இருப்பதற்கான வழியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் கேள்விப்படும் எல்லாவற்றுக்கும் நாம் எதிர்விடை புரிய வேண்டும் என்று முயற்சித்தோமேயானால் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது மறுக்கவும் முடியாது அதில் சிக்கிக்கொள்வோம் அதுவே அது அவர்களது எண்ணம் அதற்காக நாம் எதிர்விடைய செய்யாமல் விட்டுவிடுவோமேயானால் எதிலும் சிக்காமல் தப்பித்து கொள்ளவும் முடியும் இதுதான் இங்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக அரிதான விஷயம் என்பதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் மனம் அமைதியை அடையும் ஒரு தெளிவு உண்டாகும் அந்த தெளிவின் வாயிலாகத்தான் இன்பமும் உண்டாகும் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு முறை சமய பெரியவர் ஒருவரை சந்தித்தோம் அவர் மிகுந்த கால்வெளியால் அவதிப்பட்டார் மருத்துவரிடம் சென்று அவரது காலை காண்பித்த பொழுது மருத்துவர் கூறினார் சர்க்கரை வியாதியின் காரணமாக உங்கள் காலில் சீல் பிடித்து ரணமாகிவிட்டது இதை தீர்ப்பதற்கு ஒரே வழி காலை எடுத்து விடுவதுதான் என்று கூறினார் அவ்வாறு காலை எடுக்காமல் விட்டுவிட்டோமேயானால் அந்த சீல் மேலும் பரவி உங்களது உயிருக்கே ஆபத்தாகிவிடும் என்று மேலும் அறிவுரையை வழங்கினார் இந்த காலை எடுக்க வேண்டுமென்றால் கொஞ்சம்தான் செலவாகும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும் இருந்தால் போதும் என்று அந்த மருத்துவர் தெரிவித்தார் இதை கேட்ட அந்த பெரியவர் மிகவும் திகைப்பில் ஆழ்ந்துவிட்டார் என்னுடைய காலை நான் இழப்பதற்கு மேலும் கூடுதலாக ஐம்பதாயிரம் ரூபாய் செலவழிக்க வேண்டும் என்றால் அதுவே அந்த காலை நான் பெற வேண்டும் என்றால் எவ்வளவு தொகை நான் கொடுக்க வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பித்துவிட்டார் இவ்வாறு ஒரு காலை நாம் இழப்பதற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டுமென்றால் காலை பெறுவதற்கு எத்தனை ஆயிரங்கள் நாம் கட்டணமாக செலுத்த வேண்டும் அவ்வாறு நாம் செலுத்தினால் அந்த கால் நமக்கு கிடைத்து விடுமா மேலும் அந்த கால் மட்டுமா கைகள் கண்கள் இதயம் மூளை நுரையீரல் என்று ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நாம் எவ்வளவு தருவது எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த உடம்பில் உள்ள அனைத்தும் கிடைக்குமா என்று நினைத்துக்கூட பார்க்க முடியாது அத்தகைய விலைமதிப்பற்ற இந்த உடல் நம்மிடையே என்பதை கூட அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு இன்றைய உலகம் எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம் இந்த பெரியவர் தன்னுடைய உண்மை நிகழ்வை அறிந்து கொண்டார் இந்த கால் நமக்கு இலவசமாக கிடைத்திருக்கின்றது ஒரு ரூபாய் கூட செலவு செய்யாமல் இதை நாம் பெற்றிருக்கின்றோம் இது நமக்கு கிடைத்த மிக பெரும் பரிசு இந்த உடல் கூட அது போலத்தான் நமக்கு கிடைத்திருக்கின்றது இதுபோன்று எத்தகைய அரிய விஷயங்கள் என்னுடைய உடலிலே அடங்கியிருக்கின்றன என்பதையெல்லாம் அவர் யோசித்து பார்த்தார் மேலும் இந்த கால் போன்று எத்தனையோ செயற்கை உறுப்புகள் கூட மருத்துவத்திலே கிடைக்கின்றது அவைகள் பல வகைகளில் வெளிவருகின்றது ஆனால் அத்தகைய செயற்கை உறுப்புகளால் செய்யப்பட்ட உடல் கிடைத்தாலும் அந்த உடலிலே உயிர் கிடைத்து விடுமா என்பதை எல்லாம் யோசிக்க ஆரம்பித்தார் சரி அப்படியே உயிரும் கிடைத்து விடுகின்றது என்று வைத்துக்கொள்வோம் மேலும் எத்தனையோ பேர் உடலும் உயிரையும் கொண்டு கோமா நிலையிலே ஒரு உணர்ச்சியும் அவர்களுக்கு உடலும் இருக்கின்றது உயிரும் இருக்கின்றது இருந்து என்ன பயன் உடல் இருக்கிறது உயிர் இருக்கிறது அந்த உடலும் நன்றாக ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறது ஆனால் நடக்கவோ பேசவோ சாப்பிடவோ என்று எதையும் செய்ய முடியாத ஒரு கோமான நிலை நோயாளியை காணும் பொழுது இந்த அதி அற்புதமான உடலையும் அந்த உடலை வழி நடத்திக் கொண்டிருக்கின்ற மனதையும் அறியாமல் எத்தனை பேர் வீணாக அழைந்து திரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் அந்த பெரியவர் எண்ணி பார்த்தார் மேலும் ஒரு சிலருக்கு வயதான காலத்திலே வருகின்ற ஞாபக மரதி நோய் இருக்கின்றதல்லவா அந்த நோயின் காரணமாக பெற்றோர் பிள்ளைகள் யார் மனைவியார் கணவன் யார் நம் வீடு எது என்று கூட எதுவும் நாபகத்தில் வைத்து கொள்ள முடியாத ஒரு துர்பாக்கிய நிலையிலே பெரும்பாலான பெரியவர்களை நாம் இன்று காண முடிகின்றது கையிலே உணவை எடுத்து வைத்துக்கொண்டால் கூட அதை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத அளவிற்கு ஞாபக சக்தியை இழந்தவர்களை எல்லாம் காணுகின்ற பொழுது இந்த மனித உடலும் மனமும் இத்தகைய ஒரு மகத்தான விஷயமாக கிடைத்திருக்கின்றது அதன் மகத்துவத்தை அறியாமல் நான் இருந்துவிட்டேனே என்றெல்லாம் அவர் சற்று யோசிக்க ஆரம்பித்து விட்டார் இதிலிருந்து நாம் என்ன உண்மையை புரிந்து என்றால் உடலும் மனமும் ஒருவருக்கு சரியாக இருந்தால் மட்டுமே அவர் உலகையும் உறவுகளையும் ஆனந்தமாக அனுபவிக்க முடியும் இல்லையே உடலினாலும் உறவுகளினாலும் துன்பங்களையே அவர் பெரும்பாலும் அனுபவிப்பதாக மாறிவிடுகின்றார் இவ்வாறு உடலும் மனமும் சரியாக இல்லாவிட்டால் அவர்கள் மனதிலே உண்டாகின்ற வக்ர புத்திகள் கோபம் காமம் பொறாமை என்று ஏகப்பட்ட குப்பைகளால் வாழ்க்கை துர்நாற்றம் அடிக்க ஆரம்பித்து விடுகின்றது யோசித்து பாருங்கள் நம்மிடம் எவ்வளவு விலை மதிக்க முடியாத சொத்துக்கள் இருக்கின்றது அத்தகைய சொத்துக்கள் அனைத்தும் இலவசமாக கிடைத்திருக்கின்றது கிடைத்த அவைகளை வைத்து கொண்டு சரியாக வாழத் தெரியாவிட்டால் அரிதான இந்த மனித பிறவியின் மகத்துவத்தை அறிந்து கொள்ளாவிட்டால் மனிதனாக பிறந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை அல்லவா ஆகவே சற்று ஆழ்ந்து நாம் இவைகளை யோசித்து பார்க்க வேண்டும் இந்த அரிதான மனமும் உடலும் இயங்குவதற்கான ஒரு இயக்கம் நம் உள்ளே இருக்கின்றது அதுவே நம்மை வழி நடத்துகின்றது என்பதையெல்லாம் என்று நாம் அறிந்து கொள்கின்றோமோ அன்றே நாம் அனைத்து துன்பங்களிலும் இருந்து விடுபடுகின்றோம் நிலையான மகிழ்ச்சியை நாம் நிலை செய்கின்றோம் அந்த நிலையான இன்பத்தை கொடுக்கக்கூடிய சக்தி தான் நம் உள்ளே அந்தர்யாமியாக இருக்கின்றது அதன் ஆற்றல் அபரிமிதமானது அதனை ஈஸ்வரன் என்று சாஸ்திரம் எடுத்து கூறுகின்றது அந்த ஈஸ்வரனுக்கு பெயராகத்தான் ஓம் என்ற ஓம்காரத்தை சூட்டியுள்ளது அத்தகைய மிகப்பெரிய பேரறிவான அந்த ஒளிமயமான பொருளின் முன்னாலே நாம் வைத்திருக்கின்ற பணம் காசு நிலம் குளம் என்று எதுவுமே ஈடாக முடியாது என்று அந்த சக்தி நம்மிடம் இருக்கின்றது என்பதை நாம் அறிகின்றோமோ அன்றுதான் இந்த உலகப் பொருள்கள் அனைத்துமே நமக்கு அற்பமாக தோன்ற ஆரம்பிக்கின்றன பல சொத்துக்கு சொந்தமான ஒருவன் ஒரு பத்து ரூபாய் கிடைத்தால் அவனுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் அதுவே பத்து ரூபாய் கூட இல்லாமல் இருக்கின்ற ஒரு ஏழை அந்த பத்து ரூபாய் கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் என்பதையும் யோசித்து பாருங்கள் பணக்காரனும் அந்த பத்து ரூபாய் கிடைத்தால் சந்தோஷம் கிடைக்காவிட்டால் பெரிய நஷ்டம் ஒன்றும் இல்லை ஏனெனில் என்னிடம் ஏராளமாக இருக்கின்றது என்று சாதாரணமாக எடுத்துக்கொள்வான் ஆனால் அந்த பத்து ரூபாய் கூட தன்னிடம் இல்லாத பிச்சைக்காரனை பொறுத்தவரை அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கின்றது இது போலத்தான் நாம் உலகில் உள்ள பொருள்களின் தகுதியை வைத்து அதன் பின்னால் போகின்றோம் அந்த பொருளை நாம் அடைவதற்கான நம்முடைய தகுதிகளை நாம் அறியாமல் இருக்கின்றோம் அது வேண்டும் இது வேண்டும் என்று அழைகின்றோம் காரணம் நம்மிடம் இருக்கின்ற செல்வத்தின் மதிப்பு தெரியாமல் இவ்வாறு அலைந்து கொண்டிருக்கின்றோம் நாம் மட்டும் தான் இந்த உலகிலேயே விலை மதிக்க முடியாத சொத்து இதை நாம் என்று அறிந்து கொள்கின்றோமோ அன்றே இந்த உலகில் உள்ள மொத்த பொருள்களும் ஒரு பெரிய விஷயமாக நமக்கு இருக்காது என்ற மிகப்பெரிய உண்மையை சாஸ்திரம் நமக்கு எடுத்துக் கூறுகின்றது இத்தகைய ஒரு மனநிலை நமக்கு உண்டாக வேண்டும் என்றால் அந்த மனம் ஒரு பற்றற்ற நிலையில் இருந்தால் மட்டும்தான் சாத்தியமாகும் என்று மேலும் சாஸ்திரம் எடுத்து கூறுகின்றது அது என்ன பற்றற்ற நிலை என்பதை கவனித்தோமேயானால் நாம் பல்வேறு திரைப்படங்களை பார்க்கின்றோம் டிவி சீரியல்களை பார்க்கின்றோம் நாவல்கள் கதை புத்தகங்கள் எல்லாம் படிக்கின்றோம் அவ்வாறு அவைகளை பார்க்கும் பொழுதும் படிக்கும்போதும் அவற்றில் உள்ள கதாபாத்திரங்கள் நம்மை ஆழமாக பாதிக்கின்றன என்பதை நாம் மறுத்து கூற முடியாது ஒரு நகைச்சுவை நடிகர் ஏதாவது செய்தால் நமக்கு சிரிப்பு வந்து விடுகின்றது ஒரு வில்லன் நடிகரோ கதாநாயகனுக்கோ கதாநாயகிக்கோ ஏதாவது தீங்கு செய்தால் அவன் மீது நமக்கு வெறுப்பு வருகின்றது அதுவே அந்த கதாநாயகன் கதாநாயகி மீது நமக்கு பரிதாபம் உண்டாகின்றது மேலும் சிறுவர்கள் சில வீரசாகசம் புரியக்கூடிய கதாநாயகர்களை பார்த்துவிட்டு அதுபோல அவர்களும் செயல்களை செய்ய ஆசைப்பட்டு முயற்சிப்பார்கள் இளைஞர்கள் இளம் பெண்கள் போன்றவர்கள் படங்களில் வருகின்ற காதல் காட்சிகளை பார்த்துவிட்டு நமக்கும் அதுபோல ஒரு காதலன் அல்லது காதலி கிடைத்தால் எப்படி இருக்கும் என்றெல்லாம் கற்பனை செய்து கொண்டு காதல் செய்கின்றார்கள் இவைகளையெல்லாம் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா மேலும் கல்லூரிகளில் சில விரிவுரையாளர்களின் பாடம் மிகவும் கேட்பதற்கு இனிமையாக இருக்கும் அவரை போன்று நாமும் படித்துவிட்டு அவ்வாறு ஒரு ஞானத்துடன் பேச வேண்டும் என்ற ஆசையெல்லாம் சிலருக்கு உண்டாகின்றது இதிலிருந்து நாம் எதை அறிந்து கொள்கின்றோம் என்றால் ஒன்றை நாம் பற்றுவதனால்தான் நம்முடைய மனம் அதன் மீது ஆசைப்படுகின்றது என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மனதின் அமைதி இழப்பதற்கு காரணமே இத்தகைய விஷயங்களின் மீது நாம் வைக்கின்ற பற்றுதான் என்று சாஸ்திரம் எடுத்துக் கூறுகின்றது சரி இத்தகைய பொருள்களின் மீது அனுபவங்களின் மீது உள்ள ஆசை நம்மை பற்றுகின்றது ஆனால் அந்த ஆசையை விட முடியவில்லையே என்ன செய்யலாம் என்று கேட்டோமேயானால் அந்த ஆசையை எப்படி விடுவது அந்த ஆசைகளை விட்டுவிட்டால் வாழ்க்கை சுவையாக இருக்குமா யோசித்து பார்க்க வேண்டும் நாம் இதுவரை எந்த ஆசைகளையும் விட்டதில்லை சொல்லப்போனால் ஆசைகளை வளர்த்து கொண்டுத்தான் போகின்றோம் எனவே ஆசைகளை விடுவது என்பது நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒன்றாக தோன்றுகின்றது இதற்கு என்னதான் வழி மேலும் ஆசையை விடு ஆசையை துற என்றெல்லாம் பெரியவர்கள் கூறுகின்றார்கள் அதை எப்படி விட வேண்டும் என்று சொல்ல வேண்டுமல்லவா அதையும் நாம் சற்று ஆழ்ந்து யோசித்து பார்க்க வேண்டும் இங்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அரிய உண்மை என்னவெனில் நாம் எவைகளையெல்லாம் திரைப்படங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் பார்க்கின்றோமோ அல்லது புத்தகங்களில் படிக்கின்றோமோ அவைகளால் நாம் பாதிக்கப்படுகின்றோம் என்பதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் அவைகளில் சில நாம் அறிந்து நடந்துவிடுகின்றது சில நாம் அறியாமல் நடந்துவிடுகின்றது மேலும் ஆசைகளை விட்டவர்களை துறவிகளை ஞானிகளை நாம் காணுகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை முறையையும் அவர்கள் சொல்வதையும் கேட்கின்ற பொது நமக்கு சில நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மை அறியாமலேயே நமக்குள் வந்துவிடுகின்றது ஆகவே நாம் நல்லவைகளை நோக்கி நகர்ந்தாலும் தீயவைகளை நோக்கி நகர்ந்தாலும் அதற்கான பின்விளைவுகளை நாம் நிச்சயம் அடைகின்றோம் என்பதை என்று நாம் அறிந்து கொள்கின்றோமோ அன்றே நாம் நம்மை சரியான பாதையிலே வழிநடத்த தயாராகிவிடுகின்றோம் பொதுவாக நாம் ஆசைகளை விடுவதற்கு முயற்சிக்க வேண்டியதில்லை ஆசைகளை விட்டவர்களை பார்த்தாலே போதும் அவர்கள் சொல்வதை கேட்டாலே போதும் முடிந்தால் அவர்களோடு வாழ்ந்து பாருங்கள் பழகி பாருங்கள் அப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் நம்முடைய ஆசைகளை விட்டு விலகி விலகிவிட முடியும் இதனைத்தான் திருவள்ளுவரும் பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்று தனது குரலிலே அழகாக எடுத்துக் கூறுகின்றார் அவ்வாறு அவர் பற்றுக பற்றான் பற்றினை என்று யாரை பற்றி கூறுகின்றார் என்று யோசித்து பார்த்தோமையானால் அது நம்முள்ளே அந்தர்யாமியாக இருக்கின்ற ஈஸ்வரனைத்தான் பற்றுங்கள் என்று அவர் எடுத்துக் கூறுகின்றார் அத்தகைய ஈஸ்வரனை ஓம்காரஸ்வரூபனை என்று நாம் பற்றுகின்றோமோ அப்பொழுதே நம்மை பற்றியிருக்கின்ற மற்ற பற்றுக்கள் எல்லாம் விட்டுவிடுகின்றன எவ்வாறு ஒரு வெள்ளரிக்காய் பழுத்தவுடன் அதனுடைய கொடியில் உள்ள காம்பு அந்த காயிலிருந்து தானாகவே விலகிவிடுகின்றதோ அதுபோல என்று நம்முடைய மனம் அந்த ஈஸ்வரன் பால் திரும்பி பற்றிவிடுகின்றதோ அன்றே நம்மை பற்றி இருக்கின்ற மற்ற அனைத்தும் விட்டுவிடுகின்றன அப்பொழுது அங்கு நடப்பது என்ன என்று நாம் ஆழ்ந்து பார்த்தோமேயானால் இருப்பது ஒன்று மட்டும்தான் அது அந்த ஏக இறைவனான ஈஸ்வரன் ஒருவனே என்பதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள முடியும் அத்தகைய உணர்விலே ஒன்றி நாம் இருக்க வேண்டுமென்றால் ஓம்கார ஜபத்தை நன்கு புரிந்து அதை ஜபித்து வந்தோமேயானால் அனைத்து தடைகளையும் வென்று ஆனந்தமான வாழ்க்கையை நாம் வாழ முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நன்றி ஓ சத்